ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदायकर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्यो नमो गुरभ्योप्लवरिप्रज्ञान घन प्रत्यगारो ब्रह्मस्मी ओांदोग्योपनिषत् मंत्रार्थल पार्पद मुन्ल உபனிஷத்தை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரணத்தை பார்த்து கொண்டிருக்கோம் ரெண்டு காரணம் புரியணும் ஒரு காரணம் அர்த்தம் காமம் தர்மம் இவைகள் முழுமையானது கிடையாது துக்கமில்லாத சுகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அர்த்தத்துக்கும் இல்லை காமத்துக்கும் இல்லை தர்மத்துக்கும் இல்லை பரிபூர்ணமா து ஆனா தர்மத்தினால சுகம் இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்லலை ஆனா அர்த்தத்தினால ஓரளவு தான் சுகம் காமத்தினாலையும் ஓரளவு தான் சுகம் அர்த்தத்திலையும் துக்கம் கலந்த சுகம் இருக்கு காமத்திலயும் துக்கம் கலந்த சுகம் தர்மத்திலையும் துக்கம் கலந்த சுகந்தான் இருக்குது கஷ்டந்தான் அது புரிஞ்சுக்கிறது தர்மத்திலையும் சொல்லுகிறீர்களே சுவாமி அப்படின்னா எவ்வளவு தர்மத்தை அனுஷ்டித்தாலும் ஆதிசங்கரர் சொல்கிறார் ஒரு மனிதனால் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தர்மத்தை கடைபிடிக்க முடியாது என்றே சொல்லுகிறார் கொஞ்சம் கேட்கறதுக்கு சில கடினம் உண்மை அதுதான் ஆனால் தர்மம் வேணும் தர்மம் இல்லாமல் இருக்க முடியாது பிரம்மசூத்திரத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லுகிறார் சுனிப்புணாமப்பி சூக்மாபராத தரிசனார் கர்மத்தினால முக்தி இல்லை என்று வாதம் செய்யும் பொழுது ஒருவன் கர்மத்தை ஒழுங்காக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் செய்துவிட எவனாலும் முடியாது என்பதை தெளிவாகச் சொல்லுகிறார் சுனிபுணாமப்பி எப்பேற்பட்ட நிபுணனாக இருந்தாலும் அவன் சரியாமல் ஒரு சிறு தவறு செய்யத்தான் செய்வான் அது தவிர்க்க முடியாது ஆகவே தர்மம் பூர்ணமானது அல்ல அதுக்காக தர்மம் வேண்டான்னு அர்த்தம் இல்லை அர்த்தம் பூர்ணமானது இல்லைன்னா விடவா போறோம் என்னதான் சௌரியம் பண்ணினாலும் எனக்கு தெரியும் அதில் எவ்வளோ தப்பு இருக்குன்னு அந்த கட்டணம் புது கட்டிடத்தில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது என்னெல்லாம் தப்பு இருக்குது என்னெல்லாம் சரி பண்ண வேண்டியது எனக்கு தெரியும் கோடி கோடியாக அள்ளி கொடுத்தாலும் நம்ம ஊருக்குன்னு சில குணங்கள்லாம் இருக்குது அது முடியாது அது கொண்டு வர்றதுங்கிறது முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது நிம்மதி இல்லை அது என்ன பண்ணுறதுன்னு முடிஞ்ச வரைக்கும் பிரயத்தனம் பண்ணுவோம் அதுக்கும் மேலே போனால் என்ன பண்ண முடியும் இந்த பில்டிங் கட்டியிருக்கோம்னு சொன்னால் அது சும்மா இல்லை அது நிறைய வேலை பண்ணியிருக்கு மேலே வாட்டர் பிளான்ட்டு போட்டிருக்கு சோலார் பிளான்ட்டு போட்டிருக்கு சீவேஜ் பிளான்ட்டு போட்டிருக்கு இன்னும் பண்ண அப்படி இருந்தும் சில மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு பார்த்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க இருக்கட்டும் எதுக்கு சொல்கிறேன்னா முழுமை இல்லைங்கிறதுக்கா இது நமக்கு சொல்கிற இதை குறை சொல்கிறது என்னோட லட்சியம் இல்லை உங்ககிட்ட கேட்டால் இன்னும் நிறைய தெரியும் ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து எங்கள் பா வெளியில்தான் பார்த்துருக்கோமே தங்கி பார்த்தது இல்லை ஒரே ஒரு நாள் நான் சம்பிரதாயத்துக்காக தங்கினேன் அவ்வளோதான் அதில் அது உங்களுக்கு தான் இருக்கிறப்போது தான் தெரியும் எதையா திறந்தா தெரியும் தண்ணி சீக்கிரம் வருதா மெதுவாக வருதா என்ன பைப்பை திறந்த சன்னி வேகமாக கொட்ட வேண்டாமா திறந்து பார்த்தா அது என்னென்ன மெதுவாக வரும் என்னது எப்போ ரொம்பறது எப்போ ஸ்நானம்ன்றது இல்லையா இப்படி தோணும் இப்படியே சின்ன சின்னதாக சொல்லிகிட்டே போகலாம் அப்போ வந்து என்னென்னா நமக்கு சீக்கிரம் எழுந்தால் சௌகரியமாக ரொம்ப வேகமாக வந்து என்ன கொட்டுக்கொண்டு கொட்டுறது அதுக்குள்ளே திரும்பத்துக்குள்ளே கொடுத்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் கிராமம் அது மாதிரி கொட்டினாலும் ப்ராப்ளம் கம்மியாக வந்தாலும் ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் ஒன்று சொன்னேன் ஒரு உதாரணத்துக்கு மாதிரி இந்த எதிலையுமே முழுமைங்கிறத எதிர்பார்க்க முடியாது சொல்கிறாங்களே ஜீரோ லெவல் குறையில்லாதது ஜீரோ லெவல் ஆல்மோஸ்ட் ஒன்று தப்பே சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் நீ ஏன் சொல்கிறேன் இல்லவே இல்லை சொல்ல வேண்டியதான ஏதாவது ஒன்று ரெண்டு தெரியாமல் விட்டு போயிருக்கலாம் அப்போது அர்த்தம் பூர்ணமானது காமம் குடும்பம் நடத்தி பார்த்துட்டாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வர்றதுங்கிறது சுவாமி ஏதோ தர்மத்துக்கு கட்டுப்பட்டு சேர்ந்துருக்கோமே தவிர அப்படி சொல்லணும் சேர்ந்திருக்கோமே தவிர அது அது இருக்கணும் அதனால தான் சேர்ந்துருக்கோம் குரு சிஷியனுக்கும் அதான் கதை அதனால் எல்லாமே தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ஏதோ சேர்ந்துருக்கோமே தவிர விட்டா பிச்சுன்னு போயிடுவோம் குழந்தைகள் அப்படி தான் இருக்கு அப்பா உறவுலாம் எனக்கு இருக்குதுன்னா ஏதோ நம்ம ஊர் பழக்கம் எப்படி அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா சொல்லும் அது கிராஜுவேஷன் செர்மனி முடிஞ்ச உடனே பாய் பாயின்னு விடும் அதுவே அதிகம் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புலேயே போய்ட்டு வரேங்கோ ஆக இதில் எல்லாம் முழுமைங்கிறது கிடையாது துக்கம் இல்லாத சுகங்கிறது கிடையாது தர்மமும் கூட புண்ணியத்தை ஒருத்தன் நூத்துக்கு நூறு சதவீதம் பண்ணிட முடியாதுங்கிறதுனால எங்கேயாவது பாபம் வரும் அதுக்காகவும் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் தர்மமும் முழுமையானது அல்ல அதனால தான் உங்கள் படிக்க வேண்டியிருக்கு அது ஏங்கிறது அப்புறம் இது ஒரு கோணம் இன்னொரு கோணம் என்னன்னு கேட்டால் நம்ம படித்தோம் நமக்கு நிறைய பிறவி வந்துட்டு போயிருக்கு இப்போ ஒரு பிறவி வந்திருக்கு இனியும் பிறவிகள் தொடரலாம் தொடரலாம் இது ஒரு விஷயம் தர்மார்த்த காமம் பூர்ணமானது அல்ல தர்மார்த்த காம புருஷார்த்தங்கள் முழுமையான சுகத்தை கொடுக்க முடியாது நாம் அதுல போய் தேடவும் கூடாது அது துக்கம் கலந்த சுகத்தை தான் அது கொடுக்கும் இது ஒரு கோணம் இன்னொரு கோணம் என்னன்னு கேட்டால் நமக்கு தெரியாது எத்தனை பிறந்திருக்கோம் அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்த விதாகினே எத்தனை உடம்பு எடுத்தோன்னு தெரியல இனி எத்தனை உடம்பு எடுக்க போகிறோன்னு தெரியல ஒரு ஒரு உடம்பும் நமக்கு பர்மனெண்ட்டு கிடையாது உயிராகிய நமக்கு என்ன வச்சுக்கோங்க உயிர்களாகிய நமக்கு பண்மையில் போடுறேன் என்ன நிறைய உயிர்கள் இருக்குது ஆகினால உயிர்களாகிய நமக்கு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் நின்ற இத்தாவர எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் தாங்க முடியலேங்கிறார் எல்லா பிறப்பும் பிறந்து இடையே எத்தனை வீட்டை மாற்றுறது எத்தனை ட்ரெஸ்ஸை மாற்றுறது எத்தனை உடம்பை மாற்றுறது இப்படி இப்படி சொன்னால் தான் புரியுது கொஞ்சம் எனக்கு அதனால் எத்தனை வீட்டை மாற்றுறது எத்தனை ஊரை மாற்றுறது நம்மளே பாருமே ஆசிரமத்துக்குள்ளே இங்கேருந்து அந்த ரூமுக்கு போகிறோம் அங்கேருந்து அங்கே போகிறோம் இங்கேருந்து இங்கே போகிறோம் ஒரு இடத்துலேயே இருங்கன்னு இருக்க போ பிடிக்குமா அங்கேயே அவங்க அவங்க ரூமுக்குள்ளேயே இருங்கோ எங்கேயும் போகாதீங்க இன்னும் முடியுமா அங்கேயே கூட மூவ் பண்ணாதீங்கன்னு என்ன பண்ணுவோம்னே அங்கேருந்து பாத்ரூம் போயிட்டு வரணும் நம்ம நிறைய மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அது மாதிரி உடம்பு உடம்பு எத்தனை உடம்பு எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி அப்படின்னு பாடுவார் அருணகிரிநாதர் எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஆடி ஆடி ஒரு பாட்டே உண்டு எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஆடி ஆடி இப்படியானது ஏனோ அதனால இன்னும் எத்தனை தடவை பிறக்கணுமோ தெரியலையே அது வரும் எத்தனை தடவை கஷ்டப்படுறதப்பா அதுல இருந்தா என்னன்னா பறக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சுவாமி உடம்பு எடுக்காம இருக்கிறதுக்கு உபாயம் இருக்கா அதுதான் அதனாலதான் பிறவி வேண்டாம் பிறவி வேண்டாம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே எனக்கு வந்து எனது இரவ பிறவாமை வேண்டும் திருவிழ சொல்றார் ரொம்ப அழகான குரல் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் குரலை யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஆழமாக இருக்கு இந்த குரல் இது அவாறுத்தல்ல வருகிறது இந்த குரல் வேண்டுங்கால் வேண்டும் பரவாமை நீ பிரார்த்தனை பண்றதா இருந்தா மறுஜென்ம வேண்டான்னு பிரார்த்தனை பண்ணுங்கிற வேண்டுங்கால் பிறவாமை வேண்டும் நீ பிரார்த்தனை பண்றதா இருந்தா கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னா எனக்கு புனர்ஜென்மா வேண்டாம் மறுபடியும் ஷரீரம் வேண்டாம் ஏன்னா ஷரீரம் எடுத்தா சுகதுக்கத்தை அனுபவிச்சே ஆகணும் வெறும் கேவல சுகம் கிடைக்காது துக்க மிஸ்ருத சுகந்த கிடைக்கும் சாதிசய சுகந்தான் கிடைக்கும் பந்தக சுகந்தான் கிடைக்குமே தவிர பூர்ண சுகம் கம்ப்ளீட் மேன்லாம் சொல்கிறான் பாருங்கள் அதெல்லாம் நடக்காது சும்மா கதை ஒரு கோட் ஷூட் போட்டாலே கம்ப்ளீட் மேன் ஆகிட முடியுமா ஏதோ அவன் விளம்பரத்துக்காக போடுற ஆ வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை அது சொல்கிறாரா சரி அந்த பிறவாமை எப்படி வரும் அப்படின்னு கேட்டார் பிறக்காமல் இருக்கிற நிலைமை கிடைக்குமா அப்படின்னா அது சொல்கிறார் நீ எதையும் வேண்டாம இருந்தியான பிறவாமை வராது பிற பிறப்பு வராதுங்கிறார் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்ற அது மற்ற அதுனா நடத்தம் இந்த பிறவாத நிலை என்பது வேண்டாமை வேண்ட வரும் அதனால்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வேண்டாமை வேண்ட பிறவாமை வரும் வேண்டாமை வேண்டாம் அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அவா என்பா வித்து ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் ஆக என்னால என்னது பிரஜகாதிவான் எல்லாம் வள்ளுவர் அப்படியே எல்லாத்தையும் போட்டு கேப்ஷூலில் கொடுத்துட்டார் திருவள்ளுவர் வேண்டுகால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் இதை ஜபமே பண்ணணும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் ஆ போரும்ப்பா எடுத்த ஜென்மா போரும் ஆசிரமம் போரும் சுப்பா நீங்கள் கவலைப்படாங்க சுவாமிக்கும் பிரச்சனை தீரமாட்டேங்கிறது ஒரு இருக்குமே கிளாஸ் எடுத்து தான் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறோம் அதனால் என்னென்ன கடவுளே எனக்கு ஜென்மா வேண்டாம் எத்தனை நேரம்தான் முழிச்சுட்டே இருக்கிறது கொஞ்சமாக தூங்க வேண்டாமா சொல்கிறோம் இல்லையா கொஞ்சமாக ரெஸ்ட்டு வேண்டாமா அது மாதிரி போகிறோம் எத்தனை நேரம்தான் பறந்து பிறந்து செத்துன்ட்டு இருக்கிறது அஹ இஹ சம்சாரே பகு துஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே அதனால் இதனால்தான் அதுக்கு பேர் சம்சாரம்னு பேர் சம்சாரம்னா என்ன தெரியுமா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் எத்தனை உடம்பு எடுத்து எடுத்து ஒரு ஒரு புகுந்து அந்த உடம்புல இருந்துட்டு ஆசை ஆசா பாஷங்களுக்கு சுகத்தை தேடி அலைஞ்சு அப்புறம் ஒரு நிம்மதியே இல்லாமல் செத்து மறுபடியும் பிறந்து மறுபடியும் செத்து இப்படியே எத்தனை நாளைக்கு போயிட்டுருக்கு எப்போ ஆரம்பிச்சது தெரியல இதுக்கு முடிவு உண்டா இல்லையா சுவாமின்னா இது என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு தெரியல ஆனால் இதுக்கு ஒரு முடிவு உண்டா இல்லையா எத்தனை தடவை நான் உடம்பு எடுத்து எடுத்து அவஸ்தப்படுறது கேட்குறோன்னு வச்சு எத்தனை தடவை நான் உடம்பு எடுக்கிறது இதுக்கு ஒரு முடிவு உண்டா கிடையாது அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் சொல்கிறது முடிவு உண்டு சாஸ்திரம் சொல்லு அது அவ்வளோதான் மோட்சத்து சாஸ்திரம் தான் பிரமாணம் அதனால நமக்கு இது புரியுறது ஒரு இது வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேலே போ எத்தனை தடவை பிறந்தோம் எத்தனை காலமாக பிறந்தோம் எத்தனை உடம்பு எடுத்தோம் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இழைத்தேன்னா நொந்து போனேன் சுவாமி அதுக்கடுத்த வரிய பாருங்க மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் எனக்கு இப்போதான் மோட்சம் கிடைச்சிது இனிமே எனக்கு பிறவி கிடையாது பிறவா பெருநிலை மரணமிலா பெருவாழ்வு இந்த வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க மரணமிலா பெருவாழ்வு பிறவா பெருநிலை மரணமிலா பெருவாழ்வு வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம் மறுபடியும் பிறக்காத பெருநிலை அப்படி போடணும் அதெல்லாம் தமிழில் தான் இந்த வார்த்தை சொற்கள் எல்லாம் பிறவா பெருநிலை ஈஸ் ஈக்குவல் டு முக்தி மோட்சம்தான் அதே மாதிரி என்னதுன்னா மரணமிலாப் பெருவாழ்வு இல்லாடி போட்டுக்கலாமே பிறவா பெருநிலை இரவா பெருநிலை ரெண்டும் ஒன்று தான் மறுபடியும் மறுபடியும் அவர் எஸ்மாத் பூயோப்பி புனப்புனகா வசமா பத்தியத்தேமேங்கிறார் எவன் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கலேயும் அவன் மறுபடியும் மறுபடியும் எங்கிட்டே வரான்னு கட்டோ உபனிஷத்து அடுத்த கேம்ப்பு யமதர்மராஜா சொல்கிறார் ஆகா இந்த அது ஒரு அது ஒரு ஒரு அர்ஜு போரும்ப்பா விட்டா போ வயசானவங்களாம் சொல்கிறாங்க இல்லையா ம சாப்பிட் தற்கொலையும் முடியாது வாழ்க்கையும் முடியல முழங்கால் வலி முதுகு வலி தலை எல்லோரும் நம்மளை யாரும் நம்மளை பார்த்தா சிரிக்கக்கூட மாட்டேங்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு கூட நாதி கூட இல்லை எவ்வளோலாம் வருத்தப்படும் அதனால தான் ஆதிசங்கரை சொன்னார் கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ சம்பிராப்தே சந்நிகித்தே காலே நகி ரக்ஷதி எல்லாருக்கும் டைம் கொடுக்க முடியுமா நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோமா என்ன நமக்கும் எல்லோரும் டைம் கொடுக்க முடியாது நாமளும் யாருக்கும் முழுக்க முழுக்க டைம் கொடுக்க முடியாது ஆ நமக்கு மனசில் இருக்கிற அந்த அதனால தான் பெரியவங்கள்லாம் திரும்ப திரும்ப போரும்ப்பா அப்படின்னு இந்த பிறவியவே பயப்படுறாங்க பிறப்படு இறப்பதை எண்ணினால் நெஞ்சது பகீரனும் துயிலுறாது தாய்மானவர் சொல்கிறார் இறப்படு பிறப்பது எண்ணினால் பகீரனும் துயிலுறாது அப்படின்னா அப்படி சொல்லணும்னா எவ்வளோ இருக்கணும் அது எவ்வளவு உணர்ந்து சொல்லியிருக்கணும் அது பயம் வரணும் அந்த அதாவது அந்த நியாயமானது வரணும் அதுதான் அதில் அந்த விடுதலை பெறணுங்கிற பாருங்க முக்தி அடையணும்னு ஆசை போகும் நான் எனக்கு இனிமேல் வேண்டாம் நீ எவ்வளவு பெட்டர் சரீரம் கொடுத்தாலும் சரி எனக்கு சரீரம் வேண்டாம்ப்பா நீ வந்து பிரம்மா லோகத்தில் பிரம்மா சரீரம் கொடுத்து இன்னும் ஒரு ஒரு ப பத்து கல்பத்துக்கு நீ வாழலான்னா வேண்டாம் இகஸ் சொர்க்க போகேஷு இச்சார் ராஹித்யம் இகலோகத்திலையும் பரலோகத்துலையும் எந்த சரீரம் கொடுத்தாலும் வேண்டான்னா வேண்டாம் வேண்டாமை வேண்ட வரும்னு எனக்கு அந்த பதவி பிரம்ம பதவியே வேண்டாம் அது இருக்கிறதுலே ஒன்று அதுதான் ஹையஸ்ட்டுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது நமக்கு தெரியாது பிரம்மலோகமும் தெரியாது பிரம்மலோகத்தில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு அந்த பிரம்மா சரீரம் கிடைச்சாதான் நமக்கு அது தெரியும் ஆகையினால எனக்கு அதே வேண்டான்னு சொன்னால் அப்புறமற்ற என்னத்தை சொல்கிறதுக்கு இல்லை எந்த விதமான சரீர சம்பந்தமும் எனக்கு வேண்டாம் அதுதான் மோக்ஷம்னா என்ன எனக்கு ஸ்தூல சரீர சம்பந்தம் வேண்டாம் ஸ்தூல சரீர சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் சுகதுக்கிலிருந்து நான் தப்பிக்க துக்கமில்லாத சுகங் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அதனால ஸ்தூல சரீரத்து இப்போ எனக்கு இருந்த தனித்தன்மை தன்னுணர்வு இருக்கிறதுனால தானே நான் நீன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நான் படித்தவன் நீ படிக்காதவன் நான் பணக்காரன் நீ ஏழை நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் நீ அந்த ஜாதியைச் சேர்ந்தவன் நான் இந்த மொழியை பேசுறேன் நீ அந்த மொழியை பேசுறேன் ஆணு பொண்ணு வயசானவன் இளைஞன் எல்லாம் அந்த உடம்போட தொடர்புனால்தான் இத்தனை பிரச்சனை வருது ஆக என்னன்னா உடம்பே வேண்டாம் இந்த பருவுடல் வேண்டாம் அப்படின்னு யார் சொல்றா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவன் ஜீவனா தெரிஞ்சுடாதான் உட உயிரா தன்னை உணராதவனுக்கு இந்த உணர்வு வராது தன்னை உயிராக உணராதவனுக்கு உடல் வேண்டாம் என்கின்ற உணர்வு வராது வரவே வர நான் வந்து உயிர் நான் உடல் அல்ல எனவே நான் இந்த உடல் வாழ்க்கையை விரும்பவும் இல்லை வெறுக்கவும் இல்லை ஆனால் அதே சமயம் எனக்கு இது ஏன்னா இது துன்பம் கலந்த இன்பத்தை எனக்கு கொடுக்கிறது வேண்டாம் அதுக்கு வழி இருக்கா மறுபடியும் இந்த உடம்பை எடுக்காமல் இருக்கிறதுக்கு வழி இருக்கான்னா இருக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுவது என்ன வழின்னா இந்த உயிருக்கு இந்த ஒரு உடம்பு மாத்திரம் இருந்துட்டா பரவாயில்லை உள்ளுக்குள்ளே வேற ரெண்டு உடம்பு இருக்கு உள்ள வந்து எப்படி நம்ம எல்லாரும் உள்ளாடை உடுத்தி புற ஆடை அதுபோல உள்ளுக்குள்ளேயும் ஒரு உடம்பு இருக்கு அதுதான் நுண்ணுடல் எனப்படுகிறது சட்டில் பாடி என்கிறார்கள் சூக்மசரீரம் பஞ்சஞானேந்திரியாணி பஞ்சகர்மேந்திரியாணி பஞ்சப்பிராணாதயா மனசைகம் புத்திஷைகா ஏவம் சப்தத கலாபிஸ்திஷ்டதி தத் சூக்ஷ்மசரீரம் இந்த சூக்ஷ்மசரீரம் ஒன்று இருக்கு சூக்மசரீரம் அழிஞ்சால் ஒழிய ஸ்தூல சரீர சம்பந்தத்தை தவிர்க்க முடியாது அப்ப என்ன பண்ணணும் ஸ்தூல சரீரம் வராமல் இருக்கணும்னா சூக்ம சரீரம் அழியணும் இது ரொம்ப ஆழமா சின்ன சின்ன இருக்கணும் தோணும் ஆனா நம்ம ரொம்ப ஒட்டி போயிருக்கோம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒட்டின் உடம்போட உலகத்தோட ஒட்டின்னு இருக்கோம் ப்ராப்பர்டியோட ஒட்டின் இருக்கும் மனசோட ஒட்டிருக்கோம் ஆனால் நான் ஒன்று உட்கார்ந்துருக்கு அது எப்படி தான் ஒட்டிகிட்டு இருக்கோ தெரிகிறேன் இப்போ மோட்சங்கிறது இப்படி இப்படி சொல்கிறோம் அது ஒரு கோணத்தில் சொன்னேன் அர்த்தம் பூர்ணமில்லை தர்மம் காமம் பூர்ணமில்லை தர்மமும் பூர்ணமில்லைன்னு ஒரு கோணத்தில் பார்த்துட்டோம் அது விஷயம் வேறு அப்புறம் இன்னொரு விஷயம் அது ஒரு கோணத்தில் புரியும் இது ஒரு கோணத்தில் புரியணும் ஏன்னா இந்த ஜீவாத்மாங்கிறது புரிஞ்சால் ஒழிய இது நிறைய பேருக்கு புரியாது ஏன்னா நம்மளை எல்லாருக்கும் நான்கிறது உடம்புதாங்கிற எண்ணம் ரொம்ப பலமாக இருக்கு ஐ ஹாவ் பாடிங்கிறது இல்லாமல் ஐ ஆம் பாடிங்கிறது தான் நமக்கு ஸ்வாவமாக இருக்குது நான் உடலை உடையவனாக இருக்கிறேன் என்கின்ற எண்ணம் வரமாட்டேங்கிறது உடலாகவே இருக்கிறேன் என்கின்ற எண்ணம் மிகவும் வலிமையாக இருக்கிறது முதலில் இந்த எண்ணத்தை அடிக்க வேண்டும் உடைக்க வேண்டும் நான் உடைக்க வேண்டும் உண்மை அது இந்த உண்மை புரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் நான் அந்த உண்மை புரிஞ்சிட்டால் நம்ம வாழ்க்கையே மாறிப்போயிடும் பாவனையே மாறிடும் நான் உயிராக இருக்கிறேன் எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் இந்த உடலோ இந்த உடலை சார்ந்துள்ள பொருள்களோ எனக்கு சாந்தியை கொடுக்கப் போவதில்லை பிரம்மதேவனே ஆனாலும் நான் முழுமையான இன்பத்தை உணர முடியாது வேதம் சொல்கிறது பிரம்மானந்தம் வந்து ஞானியினுடைய ஆனந்தத்தை பிரம்மானந்த பிரம்மா ஆனந்தம் பிரம்மானந்தம் ரெண்டு பிரம்மானந்தம் பிரம்மானந்தங்கிறது நிர்குண பிரம்மானந்தம் இன்னொரு ஆனந்தம் இந்த சரஸ்வதி மிஸ்டர் சரஸ்வதி இந்த நாலு முகத்தோடு இருக்கிற பிரம்மாஜி அந்த பிரம்மாஜியினுடைய ஆனந்தமும் பிரம்மானந்தத்தையும் பிரம்மானந்தம்னா என்ன குணம் குறி ஏதும் இல்லாத மெய்ப்பொருள் பரம்பொருள் அந்த பரம்பொருளுடைய ஆனந்தத்தில் ஒரு துவ திவலை தாங்கிறது அது ஆதிசங்கர் சொல்றார் எத் சௌக்கியாம்புதிசத்தையுமே சக்கராதையோ நிர்வத்தாக வேதம் சொல்கிறது சையகோ பிரம்மண ஆனந்த ஸ்ரோத்ரீயசாக்காம தஸ்ய ஆக எனக்கு இந்த பருவுடலுடைய தொடர்பு வேண்டாம் பருவுடைய உடலுடைய தொடர்பு வேண்டான்னா நுண்ணுடலுடைய தொடர்பு எனக்கு போகணும் நுண்ணுடலுடைய தொடர்பு போகணும்னா காரண உடல்னு ஒன்று இருக்குது காரணசரீரம் காரணசரீரம் அழியணும் காரணசரீரம் அழிஞ்சாத்தான் சூக்மசரீரம் அழியும் சூக்மசரீரம் அழிஞ்சாத்தான் ரீர சம்பந்தம் ஏற்படாது நமக்கு ஸ்தூல சரீர சம்பந்தம்தான் சம்சாரத்து சம்சாரமாக இருக்கிறது இது வந்து சுகதுக்க போக ஆயத்தனம் சுகதுக்க போக சாதனம் இந்த ஸ்தூல சரீரம் சுகதுக்க போகத்துக்கு இருப்பிடமாக இருக்கிறது சூக்மசரீரம் சுகதுக்கங்களுக்கு போகத்துக்கு சாதனமாக இருக்கிறது அதாவது எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மைண்டு எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மைண்டு உடம்பு விளையாடுற இடம் மாறி மேட மாறி மனம் என்னும் கருவியை கொண்டு உடல் என்னும் இடத்திலே உயிராகிய நான் இன்ப துன்பங்களை நுகர்ந்து கொண்டே இருக்கிறேன் உடலாகிய இடத்தில் அப்புறம் அந்த உடலுக்கு ஒரு இடம் அந்த உடலுக்கு ஒரு இடம் அந்த உடலுக்கு ஒரு ஆடை அந்த உடலுக்கு ஒரு பொருள் போயிட்டே இருக்குது இந்த நுண்ணுடல் இதெல்லாம் அழியணும்னா இன்னும் காரண சரீரம் அழியணும்னேன் காரண சரீரம் முன்னில் சூக்ம சரீரம் புரியலை காரணசரீரம் புரியலை காரணசரீரனால் என்ன இந்த ஸ்தூல சரீரம் தெரியுது எல்லோருக்கும் விசிபிளாக இருக்குது நம்ம மைண்டு நம்ம கண்ணால் பார்க்க முடியல ஆனால் மைண்ட் இருக்குன்னு தெரியுறது அப்புறம் இந்த ம மனசுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தம் ஏன்னு தெரியலை ப நான் இதுக்கு வேறாக இருக்கிறேங்கிறது புரியலை ஆ ஜீவோகம் நான் உயிராக இருக்கிறேன் எனக்கு இந்த உடல் வாழ்க்கையிலிருந்து முழுமையான விடுதலை வேண்டும் முழுமையான விடுதலை வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு பேர் தான் மோட்சம் வேணுங்கிற ஆசை முக்தி நெறி அறியாத மூர்க்கருடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வந்தாள் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை அம்மை எனக்கருளியவார் ஆர்வறுவார் அச்சோவே மோட்சம் கிடைச்சத சந்தோஷமா பாடுறார் மாணிக்கவாச்சர் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் மோட்சம் அடைஞ்சுட்டேன்ட்டு வீடு இன்று வீடு உற்றேன் இங்கே இப்பொழுதே அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய அழுகிறார் அது வேற சமாச்சாரம் நம்மள மாதிரிதான் அந்த முதல்ல அது வந்து நம்ம நம்ம ஆர்டராக பார்த்தோம்மாண்ணா சிவபுராணத்தில் வந்து இதை சொல்கிறார் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் அழகாக முடிக்கிறார் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இது எங்கே இருக்கும் இந்த பொருள் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மைஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் புணர்வு மிலா புண்ணியனே காக்குமிம் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற இந்த லைனெல்லாம் படித்து பார்த்தா அதனோட அர்த்தம் புரிஞ்சா எப்படி இருக்கு இப்போ மோட்சங்கிறது என்னதுன்னு கேட்டால் இந்த காரணசரீரம் அழியணும் காரணசரீரம் என்னன்னு கேட்டால் காரணசரீரத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒத்துக்கிறது என்னன்னு கேட்டால் காரணசரீரம் என்பது அறியாமை அஜ்ஞானம்தான் காரணசரீரம் காரணசரீரம் என்பது அஜ்ஞானம் எல்லாம் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா முடிவே கிடையாது போய்ட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே போகும் போகும் போகும் போகும் எங்கே தெரியாது அதனால் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு விஷயத்தை புரிஞ்சுட்டு விலக வேண்டிதான் பலாலமிவ தானியார்த்தி தியஜேத் கிரந்தம் அசேஷதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் என்னென்னா தானியம் கிடைச்சதுக்கு பிறகு அந்த உமியை விட்டுட்றோம் இல்லையா அது மாதிரி உண்மையை புரிஞ்சதுக்கு பிறகு சாஸ்திரத்தை விட்டுடணும் ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் வேணும் உண்மையை புரிஞ்சின்ற பிறகு சாஸ்திரத்தை முதலே பண்ணிடுறேன் சொல்லப்படுது பலாலமிவ தயார்த்தி தானியத்தை விரும்புபவன் உமி உமி உமிஷம் தியஜெத் எல்லா புத்தகத்தையும் விட்டுடு யாருக்கா கொடுத்துரு வேணும் மற்றவங்க படிச்சுட்டு போறோம் நீ விஷயத்தை புரிஞ்சு அதுலேயே தியானம் பண்ணிட்டுரு மோக்ஷங்கிறது என்னன்னு கேட்டா எனக்கு வேண்டாம்ப்பா ஜன்மா அதுதான் மோக்ஷம் மாதிரி சரீர சம்பந்தம் வேண்டாம் இப்போ சரீர அஜானம்தான் காரண சரீரம் காரண சரீரத்திலேருந்து தான் வருகிறது இதெல்லாம் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கே ஒரு இருக்கும் இருந்தாலும் நம்ம அடுத்த மந்திரம் படிக்க போகணும் இதெல்லாம் சொல்கிறேன் காரண சரீரத்தின காரண சரீரம் போச்சுன்னா சூஷ்ம சரீரத்துக்கு வேலை இல்லை சுக்கு சூக்ம சரீரம் போயாச்சுன்னா ஸ்தூல சரீரம் வேலை இல்லை இது வந்து இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் இப்போ மோட்சங்கிற விஷயத்தில் நமக்கு ரெண்டு விஷ கருத்தை இந்த முக்திங்கிறது நமக்கு இப்போ எப்படி தோன்றுறதுன்னு கேட்டால் இப்போ நம்ம படிச்சுட்ருக்குற இப்போ முறையில் பார்த்தா நிறைய தடவை நான் பிறந்தாச்சு இனி எனக்கு பிறவி வேண்டாம்னு வகுப்புக்காவது ஒத்துக்கோங்க க்ளாஸுக்காகாவது நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம நம்ம நம்ம எல்லோரும் நான் நினச்சின்னு பேசுகிறேன் நம்ம எல்லோரும் சுவாமி போறோம் பட்ட துயர் போறும் நாடி நாடி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி தேடி எங்கெங்கோ அலைஞ்சி எங்கே போனாலும் சாந்தி இல்லாமல் நான் புரிஞ்சின்றிருக்கேன் எனக்கு இந்த சரீரம் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கின்ற அப்போ சூக்ம சரீரம் போகணும் காரண சரீரம் போகணும் நான் ஜீவன் என்ன பண்ணணும்னு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சாதாரணமாக ஒரு வழி சொல்கிறது நீ எப்போவுமே இல்லாமல்ல அந்த கடவுளை தியானம் பண்ணி அவரை பூஜை பண்ணி ஒழுக்கமான வாழ்க்கை வாழ் அந்த கடவுளை நீ சார்ந்திரு அவரை வழிபடு தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது ஆகையினால பொறியாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் சொல்லின்றே போலாம் கடவுள் வாழ்த்தில் இருக்கிறதெல்லாம் நினச்சி நீ கடவுளை சார்ந்து பிறவி பெருங்கிடல் நீந்தவர் அது முக்கியம் பிறவி இறைவனடி சேருபவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்தி விடுவார்கள் இறைவனடி சேராதவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்த மாட்டார்கள் ஏதோ நடந்துகிட்ருக்கு இப்போ வந்திருக்கோம் இனிமே பறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் இறைவனை சார்ந்துரு எல்லாம் வல்ல இறைவனை சார்ந்துரு அவர்கிட்ட வேற ஒன்றும் கேட்காதே பொண்ணை கேட்காதே பொருளை கேட்காதே புண்ணியமான உலக வாழ்க்கைகளையும் கேட்காதே எதையும் கேட்காதே அவர்டன் என்ன கேடுங்கன்னா வீடு பெற நில் இறைவா எனக்கு முக்தியை கொடு முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே பக்தியால் யானுனை பல பற்றியே மா பாடி முத்தனா பெருவாழ்வில் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே அப்படின்ன உடனே அவர் என்ன பண்ணுவாரான் இது இது ஒரு பா இது ஒரு துவைத்த மதம் இது அத்வைத்த மதம் இல்லை துவைத்த மதம் எல்லாேருக்கும் கன்வீனியன்ட் இருக்கு என்னென்னா நீ கடவுளை சார்ந்துரு கடவுளை சார்ந்து நீ ஒழுக்கமான வாழ்க்கையை கடைப்பிடிச்சு நல்ல குணங்களையெல்லாம் கடைப்பிடிச்சு நீ நல்லா இருந்துகிட்டே இரு கடவுள்கிட்ட எப்பவும் என்ன கேட்கணும்னா எனக்கு மோக்ஷோமே பூயாத் தக்ஷணாமூர்த்திக்கு தினமும் மந்திர புஷ்பம் புஷ்பாஞ்சலி ஒன்று சொல்கிறாங்க அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் ஊரில் எனக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நான் அதை மாற்றிவிட்டேன் சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்தது தேவதேவ ஜெகநாத பார்வதி பிரிய நந்தன புஷ்பாஞ்சலி பிரதாஸ்யாமி நமஸ்தே ரிஷபத்வஜ அப்படின்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க சுவாமிக்கு இது வந்து புஷ்பாஞ்சலி போய் கையில் பூ வச்சுன்னு சொல்லணும் தேவதேவ ஜெகநாத பார்வதி பிரிய நந்தன புரியுறது இல்லையா தேவதேவ ஜெகநாத ஹே தேவனே ஜெகநாதா பார்வதி பிரியநந்தன சிவன் கோயில் பார்வதிக்கு பிரியமானவனே மகிழ்ச்சியை தருவோனே புஷ்பாஞ்சலி பிரதாசியாமி உனக்கு புஷ்பங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் நமஸ்தே ரிஷபத்வஜ விடை கொடியோனே ரிஷப கொடியை உடைய இதெல்லாம் நான் ரொம்ப சின்ன பையன்தான் சொல்லிகிட்டுருக்கேன் தேவதேவ ஜகன்னாத பார்வதி பிரியநந்தன புஷ்பாஞ்சலி பிரத ஆசியாமி நமஸ்தே ரிஷபத்வஜ இதெல்லாம் மாற்றி கூட சொல்லுவோம் சொல்கிறதே மாற்றி சொல்லுவோம் தேவதேவ ஜெகந்நாத ரமா பிரியஜனார்தன புஷ்பாஞ்சலிம் பிரத ஆஸ்யாமி நமஸ்தே கருட்வஜ விஷ்ணுவுக்கு மாற்றி போட்டுருவோம் அது மாதிரி இங்கே வந்த உடனே பார்த்தேன் தக்ிணாமூர்த்தியை பிரதிஷ்ட பண்ணோம் இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இங்கே ஒரு மாதிரி மாற்றிட்டோம் இங்கே எப்படி தெரியுமா தேவதேவ ஜெகநாத சிவஜான பிரதாஜக புஷ்பாஞ்சலி பிரதாஸ்யாமி நமஸ்தே மோக்ஷதாஜக தக்ஷணாமூர்த்திக்கு ஸ்லோகத்தை மாற்றிவிட்டோம் ஸ்லோகம் புரியுறது இல்லையா தேவதேவ ஜெகநாத சிவஜான சிவஜானத்தை நன்கு வழங்குபவரே புஷ்பாஞ்சலி பிரதாசியாமி உங்களுக்கு மலர்களையெல்லாம் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறேன் நமஸ்தே மோக்ஷதாயக்க முக்தியை கொடுக்கின்ற உமக்கு நமஸ்காரம் கொஞ்சம் ரெண்டு மாற்றி இருக்கும் சிவஜான பிரதாயக்க மோட்சதாயக்க அதை மாத்திரம் மாற்றி அதை போட்டுட்டோம் எதுக்கு சொல்கிறோம் பகவான்கிட்ட கேட்க வேண்டியது என்ன மோட்சம் கொடுணுன்னு அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்ங்கிற மாதிரி வேண்டத வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் வேண்டும் அயன்மார்க்கு அரியோய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசோன்று உண்டென் உண்டென்று எண்ணில் அதுவும் உண்டன் விருப்பன்று எப்படிலாம் பாடியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தாலே நமக்கு வாழ்க்கையில் நேரம் போகிறது தெரியாது ஆக இப்படி கடவுள்கிட்ட கேட்டால் அவர் என்ன பண்ணுவார் அனுகிரகம் பண்ணுவாராம் என்ன அனுகிரகம் பண்ணுவார் இந்த உயிருக்கு எல்லாம் வல்ல உயிர் இறைவனுக்கு இறைவனே நீங்கள் மனசில் எந்த பாவனையினால் பண்ணினால் அவர் பிளஸ் பண்ணி என்ன பண்ணுவார்னா அவர் அனுகிரகம் பண்ணி அந்த உயிர்களுடைய வினைகளை எல்லாம் நீக்கி அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்குது என்ன நம்ம என்ன சொல்கிறதுக்கு காரணம் எத்த எத்தரீரம் தத்திர தத்திர துக்கம் தாய்மான் ஒரு பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஊர் பெற்ற பேர் அனந்தம் சுற்றும் உறவு அனந்தம் வினையினால் உடல் அனந்தம் இந்த வார்த்தை வரும் வினையினால் உடல் அனந்தம் பெற்ற பேர் சீர் அனந்தம் சொர்க்க நரகமும் அனந்தம் வேதம் திகழ்கின்ற சமயமும் அனந்தம் ஆதலால் ஞான சிச்சக்தியால் உணர்ந்து காரனந்தம் கோடி வருஷித்தது என அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே கருதறிய ஆனந்த மழை பொழியும் முகிலை நம் கடவுளை துரிய வடிவை பேரனந்தம் பேசி மரையனந்தம் சொல்லும் பெரிய மெளனத்தின் வைப்பை பேசரும் அனந்தபத ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளைப் பணிகுவாம் இந்த பாட்டை விசாரம் பண்ணாலே நிறைய விஷயம் கிடைக்கும் இப்போ இறைவன் அருள் புரிவார் இப்படி சொல்கிற போது எனக்கே இன்னொன்று ஞாபகத்துக்கு வரது கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயத்தில் நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப அழகான போர்ஷன் நான் நினைக்கிறேன் அது ஒரு ஏழு எட்டு ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கும் அகம் சர்வச பிரபவ மத்த சர்வம் பிரவர்த்தே இது மூவன்விச்சித்தமத்தோய்பரஸ்பரம் கதையம் நம்ம துஷியம்தீத்தபூர்வம் துயோகம் தம் யேன மாமுமம் தம நா இந்த ஸ்லோகத்தைலோகத்தை பார்த்து அதோட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கும் அங்க கடவுளுடைய லட்சணம் சொல்லப்படுறது அந்த கடவுளிடத்தில் வைக்க வேண்டிய பக்தி சொல்லப்படுறது அந்த பக்தியினால கிடைக்கிற பலன் சொல்லப்படுறது அந்த பலன் எப்படி ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது ஈஸ்வர லட்சணம் ஈஸ்வர பக்தி ஈஸ்வர பக்திக்கு கிடைக்கும் பயன் அந்த பயன் நிகழும் விதம் என்ன சொல்றார் கடவுளை வந்து விடாம வழிபட்டா கடவுளை என்ன பண்றானா நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாராம் ஞானத்தை கொடுத்து முக்தியை கொடுக்கிறார் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு பழக்கம் என்ன இருக்குன்னா நம்ம எத்தனை காலமா பிறந்தோமோ எத்தனை உடம்பு பிறந்தோமோ தெரியாது எத்தனை காலம் எத்தனை உடல் எத்தனை இடத்துல என்ன வடிவமாக பிறந்தமோ தெரியாது ஆட்டோபூசியாக இருந்திருப்போம் நமக்கு நல்ல வேலையெல்லாம் மறந்து போச்சு பல பிறவிகள் நமக்கு தெரியல சொல்கிறாங்க புத்தருக்கு அவருக்கு ஐநூறு பிறவி தான் அவருக்கே ஐநூறு பிறவி தான் தெரிஞ்சது அவருடைய ஐநூறு பிறவி அவர் பழைய பிறவி அவருக்கு தெரிஞ்சிதுங்கிறாங்க நீங்கள் போய் நாடி ஜோசியம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் போன ஜென்மாவில் நீங்கள் குந்தவையின் ஆச்சியாராக இருந்தீங்க நிஜமா அப்போ நமக்கு அட்லீஸ்ட் அதாவது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா நான் போன பிறவியில் குந்தவை நாச்சியாராக இருந்தேன் நான் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தியினுடைய மகளாக இருந்தோம் யார் சொன்னார் நாடி ஜோஸ் வைத்தியேஸ்வரன் கோயில் சொன்னார் இப்போ என்னவாக இருக்குங்கிறத பற்றி கவலை இல்லை போன பிறவியில் நான் குந்தவை ஆச்சியாராக இருந்தேன் நிஜமாக ஒருத்தர் வந்து சொன்னாங்க எங்கிட்ட அதனால தான் கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறேன் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி போய் எத்தனையோ ஒரு ஆச்சு நமக்கு தெரியாது அவங்க டேரெக்டாக அங்கே போயிட்டாங்க புல்லாகி பூடாயெல்லாம் இல்லை கொந்தவை ஆச்சியார் டூ ஸோ அண்ட் ஸோ நான் இந்த மாதிரி மோக்ஷத்தை கடவுள் கொடுக்குறார் எப்படி கொடுக்குறாருங்கிறதான் விஷயம் அது ஒரு எல்லோரும் நினச்சோம் ஒரு ஈவெண்ட் அது அப்புறம் நமக்கு உடனே என்ன தோணும்னா நான் ரொம்ப நாளாக வழிபட்டோம் சினிமாவிலாம் காமிப்பான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அந்த மாதிரிலாம் காமிக்கிற போது என்னென்னா கடைசியில் கடவுளை குறித்து மீரா மீராவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு அடியாருடைய கதையை காட்டுற போது என்ன பண்ணுவாங்க நான் பாடிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே கர்ப்பகிரத்துக்குள்ளே போவாங்க காணாம போயிடுவாங்க அப்படியே கர்ப்பகிரத்துக்குள்ளே போன உடனே காணாமல் போயிடுவாங்க அப்புறம் வந்து சுபம் மங்களம் வணக்கம் எல்லாம் போட்டுருவாங்க நம்மளும் முடிஞ்சுது நம்ம ரூபாய் முடிஞ்சுது அப்படின்னு வந்துருவோம் வந்துடுவோம் அது மாதிரி இங்கேயும் வந்து என்ன நான் இப்போ இறைவனை இப்படியே பண்ணிட்டு கற்பனை பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம வந்து இறந்து போனதுக்கப்புறம் இந்த உயிர் என்ன ஆகும் அப்படியே போய் ஜோதியாக கிளம்பி போய் இறைவனை சுற்று சுற்றுன்னு சுற்றி அவர் எங்கேயோ உட்காந்துட்டுருக்கார் அது வேறு விஷயம் அதனால் அவர் வந்து வைகுண்டத்துலேயோ கைலாசத்துலையோ எங்கேயோ கோலோக பிருந்தாவனத்துலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு அங்கே ஒரு ரவுண்ட் அடித்து அதெல்லாம் பண்ணி அப்புறம் கடைசியில் அவரோட மெர்ஜ் ஆகிடுவோம் அப்படியே சுவாமி நான் நம்புறதுக்கு ஆள் நிறைய இருக்காங்க வருத்தப்படாதீர்கள் அவர் மீது உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் சுமப்பார் அப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா அப்புறம் எல்லோருக்கும் ஆமாம் தேவையாக இருக்குது கேட்சிங் வேர்ட்ஸ் நல்ல நல்ல என்னது ஆளை பிடிக்கிற மாதிரி சொற்கள் எல்லாம் போட திகையாதே நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னா உடனே உனக்கு ஏற்கனவே தகச்சுன்னு இருக்கான் பார்த்த உடனே நம்ம கூட தான் இருப்பேங்கிறாங்க யாரும் சொன்னதே இல்லையே அது யார் அது உள்ள போன இங்கி போடு சொல்லு விடும் அல்ல அடிக்கடி நான் உங்களை கிளாஸ் தூங்க விடப்படாது குழந்தைங்களா பரீட்சையில் வெற்றி அல்ல அப்போ நீங்கள் அத்தனை பேரும் அடிக்கிடி சொல்லு ஏன்னா ஏன்னா அவர் சொல்ல சொல்ல சொல்ல அடிக்கடி என்ன பண்ணணும்ண்ணா உடனே எல்லோரும் கைத்திற்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த டிவியில் நான் பார்த்தேன் நீங்கள் பார்த்தீங்களா இது அப்படியே அடிக்கடி சொல்கிறாங்க பாவம் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் உட்காந்து என்னென்னு தெரியாமல் உட்காந்துன்னு இப்படி பார்க்கறது அது சொல்லி சொல்லி அந்த சம்ஸ்காரம் ஏற்படுறதா அதுவும் கத்துறது இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா இந்த மோட்சங்கிற டாப்பிக்கிலேருந்து சுவாமிஜி எப்போ வெளியில் வருவார் மோட்சங்கிற டாப்பிக்கிலேருந்து நமக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் நான் யோசிக்குறேன் அதில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டாப்பிக்கில் இருந்து நான் எப்படி வெளியில் வரப்போறேன் எனக்கும் கொஞ்சம் யோசிச்சுருக்கேன் இப்போ இந்த மோக்ஷத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு விடுதலை கிடைக்கணும்னா எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இறைவனை சார்ந்து சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேக்கம் ஷரணம் ரஜன் நர் பகவான் அகம் துவா சர்வ பாபேப்போ மோட்ச இஷ்யாமி ஆகையினால மச்சித்தஹா அதன சர்வதுர்கானி மத் பிரசாதா தரிஷ்யசி அதத்தயத்தம் அகங்காராத் நஷ்ரோஷ்ய சோஷியசி வினங்ஷி ஆகையினால பகவானை நமஸ்காரம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது கடவுள் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குப்பா அதை கும்பிட்டுட்டே இருந்தால் நமக்கு இனிமேல் உடம்பே கிடைக்காது நம்ம பாவங்களையெல்லாம் அவர் தீர்த்து வினைகளை எல்லாம் போக்கி சால்வேஷன் எல்லாம் கொடுத்துடுவார் அப்படின்னா அதுதான் துவைத்த அதுதான் துவைத்த கொடுத்துருவார் அது ஏதோ ஒரு நிகழ்வாக சொல்லப்படுறது என்ன நம்ம உபனிஷத்து படிக்கிறதுக்கு அதுக்கு என்ன கனெக்ஷன் பார்க்கணும் அது ஒரு நிகழ்வாக சொல்லப்படுகிறது ஒரு நிகழ்வு அது ஏற்படணுமே நடுவில் பயம் சுவாமி எனக்கு நிச்சயமாக முக்தி கிடைக்கும்ல அப்படின்னா அது என்கிட்ட கேட்குறியா கேட்பாங்க என்ன கேட்டாங்க சுவாமி அப்புறம் சில பேருக்கு என்னென்ன நம்ம நம்ம பத்து உபனிஷத்தும் படிச்சுட்டேன் பிரம்மசூத்திரமும் படிச்சுட்டேன் ஒன்று நிச்சயம் சுவாமிஜி எனக்கு பிறவி உண்டு உனக்கு வேதாந்தம் சொல்லி கொடுத்ததுனால எனக்கும் பிறவி உண்டு நம்ம இவ்வளோ தூரம் எல்லாம் சொல்லி கொடுத்தது அப்புறம் பிறவி இருக்குதுன்னு சொன்னால் என்ன அவங்க அவ்வளோ அதுனால் அவங்களுக்கு அது முடியல அசிமுலேட் பண்ண முடியாதனால என்னென்னா நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் எனக்கு தெரியும் என்னை பற்றி அது நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்தது எப்படி நான் அப்படி சொல்லிக் கொடுக்கலையேப்பா நான் இல்லை இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுத்தால நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்ருக்கேன் நீ அப்படி எடுத்துக்கூடாது நான் வேறு விதமாக எல்லாம் எடுத்துக்கணும்னு சொன்னேன் அப்படின்னா எனக்கு இப்படி தான் எடுத்துக்க முடிஞ்சது அப்படின்னு என்ன பண்ண முடியல இப்போ இந்த மோட்சம் என்கிற விஷயத்துக்கு அதை ஒரு நிகழ்வாக சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்ம இப்போ படித்தோமே கீதையில் அந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில் பார்த்தா பகவான் என்ன பண்ணுறாருன்னா ஞான யோகத்தை கொடுக்குறார் தேஷாம் தேஷாம் சதத யுக்தானாம் பஜதா இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் பத்தாவதுன்னு நினைக்கிறேன் பத்தாவது அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகம்னு நினைக்கிறேன் பார்த்துங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க ஆ தேஷம் ஸ்லோகம் இதுதான் தேஷாம் சத்தத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமா முப்பையான் அதனால் நான் அவர்களுக்கு ஞான யோகத்தை கொடுக்கிறேன் ஞானயோகத்தின் வாயிலாக அவர்கள் என்னை அடைகிறார்கள் இந்த அடைகிறார்கள்னு சொன்ன உடனேயே நமக்கு வந்து கந்திரு கன்தவ்ய பிராப்தி சங்கராச்சாரியோட வேர்டு கந்திரு கமனங்கிற அது ஏதோ அடையக்கூடிய ஒரு நிலை எல்லாரும் அப்படித்தான் சொல்லுங்கள் அந்த நிலைக்கு போகணுங்க இந்த நிலையில் இருக்கோம் நாம நாம் இந்த தாழ்ந்த நிலையிலிருந்து மத்தியமான இதெல்லாம் நானாக சேர்த்துட்டுருக்கேன் மத்தியமமான நிலைக்கு வந்து அப்புறம் கை எவ்வளோ தூரத்துக்கு தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உயர்ந்த உயர்ந்த அப்படியே போயிட்டே இருக்கும் எங்கே போகிறது அது நிலைக்கு போகணும் மேலான நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கும் வந்து அது அது நடக்குமா நமக்கு கிடைக்குமா அது பயம் அதுக்கு தான் இங்கே சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னா அதெல்லாம் அடையிறது கிடையாதப்பா அது வந்து அறிந்து கொள்கிற விஷயம் இது கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும் பொறுமையாக சொல்லித்தரணும் பொறுமையாக கேட்கணும் பொறுமையாக உள் வாங்கிக்கணும் மோக்ஷம் என்பது மோக்ஷம் முதல்ல புரியணும் உங்களுக்கு நான் துன்பமில்லாத முழுமையான இன்பத்தை உணர விரும்புகிறேன் நான் இந்த உடல் உடல் வாழ்க்கையிலிருந்து விடுபட விரும்புகிறேன் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் தான் மோட்சம் என்றால் என்ன கேள்வி போட்டுக்கணும் மோக்ஷம் அல்லது முக்தி லிபரேஷன் என்றால் என்ன முக்தி என்றால் முழுமையை தன்னை முழுமையாக உணர்வதுதான் முக்தி சொல்லாம் மோக்ஷ நிச்சயம் மோகஸ்வரூப நிச்சயம் மோக்ஸ்வரூப நிச்சயம் என்ன சொல்கிறது முக்தி என்பது உயிருக்கு இறைவனால் கொடுக்கப்படும் ஒரு அருள் அனுகிரகம் உயிர் இறைவனை சார்ந்திருந்து இறைவனையே முற்றிலும் சார்ந்திருந்து பொன்னையும் பொருளையும் போகத்தையும் பெண்ணையும் எல்லாவற்றையும் துறந்து இறைவனையே சார்ந்திருந்து ஒழுக்கத்தை பின்பற்றுமானால் அந்த உயிருக்கு இறைவன் முக்தி பேற்றை அருளுவான் எப்படி அருளுவான்றத பத்தி நம்ம நம்ம படித்தோம் ஞான யோகத்தினால நம்ம சொல்லிட்டோம் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா தியானத்தினால இப்போ வந்து ரெண்டு விஷயம் முக்தியினுடைய ஸ்வரூபத்தை சொல்லணும் முக்தி சாதனத்தையும் சொல்லணும் நான் கொஞ்சம் இப்படி இப்படி பேசின்னு இருக்கேன் இப்போ மோக்ஷரூப நிச்சயம் பண்ணுறபோது இப்படி சித்தாந்தம் நிறைய இதுதான் நிறைய பேர் புரிபடும் முக்தி என்பது அடையப்படுவது அப்படின்னு புரியும் அடையணும்னா அதுக்கு என்ன எதை கொண்டு அடையிறது மதுரை என்பது அடையப்படுவது என்றால் நாம் அடைய வேண்டிய இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படி என்றால் எதன் மூலம் மதுரையை நாம் சென்றடையலாம் நடந்தா சைக்கிள்லையா கார்லையா இல்லை ஹெலிகாப்டர்லையா எதுனால போறது அப்படிங்கிற அடுத்த கேள் ஆனா இந்த மோக்ஷரூப நிச்சயத்திலேயே அபிப்பிராயம் ஆதிசங்கரருடைய ஆதிசங்கரர் இல்லை ஆதிசங்கரருக்கு முன்னாலேயே இருந்திருக்கு ஆதிசங்கரர் அதை அள அதிகமா விளக்கி சொல்லியிருக்கார் அல்ல ஆதிசங்கரர் இது வந்து நான் சொல்றதுன்னு சொல்லலை வேதங்கள் சாஸ்திரங்களுடைய சித்தாந்தம் இதுதான்னு சொல்கிறார் இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது வேதத்தினுடைய உள்ளார்ந்த பொருள் என்று தான் ஆதிசங்கர சொல்கிறார் முக்தி என்பது இங்கேயே இப்பொழுதே நம் ஸ்வரூபமாக இருக்கிறது முக்தி என்பது ஒன்றும் இல்லை தென்னை தேங்காய் உங்களுக்கு உடனே அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்க ஒரு கியூரியாசிட்டி அது என்னென்னு சொன்னோன்னே பற்றி நிம்மதியாயிட்டு பார்த்தீங்களா அதுதான் மாற்றம் என்னவோ சத்தம் கேட்டது அது என்னது ஒருவேளை வெடிகுண்டாக இருக்குமோ ஊர் ஊர் முழுக்க எங்கே பார்த்தாலும் வெடிகுண்டு வெடிக்கிறதுனால அப்படி இருக்குமோ பயம் ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாருன்னா நாமெல்லாம் மோட்சத்தில் இருந்துக்கிட்டே மோட்சத்தை விரும்புகிறோங்கிறார் எப்படி பாருங்களேன் இது சாதாரணமாக சொன்னாலே நமக்கு இப்படி சொன்னாலே கஷ்டமாக இருக்குது எப்படி நீ கடவுளை சார்ந்துரு கடவுளையே வழிபடு பணத்தை பற்றி நினைக்காத செல்ஃபோனை ரூமில் வச்சுடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு கஷ்டமாக இருக்குது செல்ஃபோனை ரூமில் வச்சுடுன்னு அதே எதுக்கே என்னை வைக்கணும் நான் ஆஃப் பண்ணி இங்கே வச்சுக்கிறேனே எதுக்கு அங்கே வைக்கணுங்கிறீங்க உங்களுக்கு செல்ஃபோன் நான் வச்சுன்னா உங்களுக்கு என்ன பொறாமையா உங்களுக்கு என்ன இடைஞ்ச நம்மளால் செல்ஃபோனையே தியாகம் பண்ணலைன்னா இந்த உடம்பை இப்படி தியாகம் கொண்டுது கடைசியில் இது ஒரு நாளைக்கு இந்த உடம்பை விட்டு போகணுமே அதுக்கு எதாவது ட்ரைனிங் எல்லாம் வேணுமே கடவுளாக கொடுக்குற ட்ரைனிங் தூக்கம் அந்த ட்ரை நமக்கு இப்போ இங்கே இருக்கிற போதே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு பழகணும் இருக்கட்டும் இருந்தாலும் ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார்னா மோட்சம் என்பது ஒரு ஈவெண்ட் ஒரு நிகழ்வு அல்ல முக்தி என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் இது கொஞ்சம் இதாகத்தான் இருக்கும் மோக்ஷங்கிறது புரிஞ்சுக்கிற விஷயம் ஆகையினால என்ன பண்ணணும்னா முக்தி என்பது அடையப்படுவதன்று இங்கேயே இப்பொழுதே அந் நீ முக்தனாகத்தான் இருக்கிறாய் உன்னை தவறாக பத்தன முக்தி முன்கிறதுக்கு ஆப்போசிட் பத்தன் உடலோடும் உள்ளத்தோடும் உயிரோடும் தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவன் உடலோடும் உள்ளத்தோடும் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லிவிட்டேன் உயிரோடும் தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவன் பத்தன் பத்தனா அர்த்தம் பாண்டேஜ் சொல்றோம் இல்லையா ஆகையினால அவன் வந்து கட்டுண்டவன் பத்தன் கட்டிலிருந்து விடுபட்டவன் முக்தன் அதை நம்ம வேறு விதமாக போட்டோம்னா பந்தம் மோக்ஷம் பந்தஹான்னா என்ன அர்த்தம் பந்தம் கட்டு சம்சாரத்துக்கு தான் இன்னொரு பேர் நான் பந்தப்பட்டிருக்கேன் அப்புறம் முக்தி மோக்ஷம் முக்தஹ பந்தகா மோக்ஷா அது விஷயம் அது அப்படி சொல்கிறோம் பந்தகா என்றும் மோக்ஷன்னு சொல்றோம் அந்த பந்தத்தை உடையவனை பத்தன் என்று சொல்லுகிறோம் மோக்ஷத்தை உடையவனை முக்தன் என்று சொல்லுகிறோம் ஆதிசங்கரர் வந்து வேற விதமா விளக்குறார் மோக்ஷங்கிறது வந்து நீ ஏதோ அடையற விஷயம் இல்லப்பா உயிராகி உயிர் வந்து இறைவனோடு இரண்டர கலப்பது இப்படிதான் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இப்படிதானே கேட்டு இருக்கோம் ஆகையினால உயிரானது இறைவனோடு இரண்டர கலந்துவிட வேண்டும் அதுவே முக்தி அதுவே வீடு அப்படின்னு படிக்கிறோம் ஆதிசங்கரர் மாற்றி சொல்கிறார் அது வந்து ஆபேக்ஷிக்க மோக்ஷம் ஆத்தியந்த மோக்ஷங்கிறது வேறு அது ரிலேட்டிவ்லி மோக்ஷம் சாலோக சாரூப சாமீப சாயுஜ முக்தி எல்லாம் பக்தி கிரந்தங்கள் இருக்கு ஆனால் அப்படி இல்லை இறைவன் எங்கேயோ இருக்கான்னு நீ நினைக்கக்கூடாது இறைவன் இறைவன் வேறு நீ வேறு அல்ல இறைவன் உனக்குள் இருக்கிறான் என்றும் நீ நினைக்க வேண்டாம் இறைவனுடைய அம்சமாக நீ இருக்கிறாய் என்றும் நீ நினைக்க வேண்டாம் இறைவன் உனக்கு வேறாக இருக்கிறான் என்றும் நீ நினைக்க வேண்டாம் இறைவன் எனக்கு வேறானவனுமல்ல இறைவன் எனக்குள் இருப்பவனுமல்ல அப்புறம் இறைவனுடைய அம்சமாகவும் நான் இல்லை இறைவனாகவே நான் இருக்கிறேன் கொஞ்சம் கடினம் இறைவனாகவே நான் இருக்கிறேன் நான் உங்களை பார்த்து நீயாகவே நான் இருக்கிறேன் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன்னு வச்சுங்க அது எப்படி முடியுமா உங்களுக்கு சந்தேகம் வரதுதான் செய் ஆனால் உண்மைன்னா யோசித்து பார்த்தா அந்த உண்மை விளங்கும் நீங்கள் எத்தனை பேர் நம்ம இருக்கோன்னு நினச்சிட்ருக்கோம் நம்ம நிறைய பேர் கிடையாது நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது உண்மை அல்ல அது ஒரு தோற்றம் கற்பனை நாம் எல்லோரும் வேறானவர்கள் என்று நாம் கருதுவது உண்மையல்ல அதனால நிறைய பேருக்கு துவைத்தமே கன்வீனியண்ட்டாக இருக்குது சௌரியமாக இருக்குது ஏன்னா தன்னுடைய அது முக்கியமான நோக்கம் தன்னுணர்வை அடியோடு அழிப்பது தன்னுணர்வை தன்னுணர்வுனா என்ன அர்த்தம் இண்டிவிஜுவாலிட்டி அந்த தன்னுணர்வு அதுக்கு தான் இன்னொரு பேர் அகங்காரம் அகங்கார அகங்காரம்னா கர்வம்னு அர்த்தம் இல்லை அகங்காரம் அப்புறம் ஜீவாத்ம புத்தி இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க தெரியும் நான் இன்ட்ரடக்ஷனாலே இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு அது ஆதிசங்கரர் சொல்ற மோக்ஷரூபம் என்னதுன்னா மோக்லதான் நாம இருக்கோம் பா நாம அடைய வேண்டியது இல்லை முக்தி என்பது அடையப்படுவதல்ல அறிந்து கொள்ளப்படுவதுங்கிறார் இது பெரிய வித்தியாசம் முக்தி என்பது அடையப்படுவதல்ல அறிந்து கொள்ளப்படுவது அடையப்படுவதுன்னா என்ன பண்ணணும் புரிஞ்சிடும் உங்களுக்கு அடையப்படுவதுன்னா அதுக்கு எதாவது பூஜை ஜபம் ஹோமம் தியானம் ஏதாவது பண்ணணும் கர்மா அறியப்படுவதுன்னா என்னதுன்னா படிக்கணும் முக்தி என்பது அறியப்படுவது ஆனால் எல்லாமே இருக்குது வேத சாஸ்திரங்களில் எல்லாமே இருக்குது துவைத்தம் இருக்குது விசிஷ்டா துவைதம் இருக்குது அத்வைத்தம் எல்லாமே உபனிஷத்துக்களுக்குள்ள உக்காந்துருக்கு ஆனால் எது முக்கியங்கிறத தீர்மானம் பண்ணுறதுல தான் அபிப்பிராய பேதங்கள் துவைத்தம் முக்கியமாக விசிஷ்டாத்வைதம் முக்கியமாக அத்வைத்தம் முக்கியமாக அந்த வார்த்தைகள்லாம் நான் உபயோகப்படுத்திட்டேன் அது அப்புறம் நான் வகுப்பு விளக்கி சொல்கிறேன் அத்வைத்தம்னா கடவுள் வேறு நான் வேறு விசிஷ்டாத்வைதம்னா கடவுளில் நான் இருக்கிறேன் ஆனால் நான் கடவுள் அல்ல கடவுள் வேறு நான் வேறு என்பது துவைத்த மதம் கடவுளில் நான் இருக்கிறேன் என்பது விசிஷ்டாத்வைத்த மதம் கடவுளாக நான் இருக்கிறேன் என்பது அத்வைத மதம் புரியுறதா கடவுளை சார்ந்தவனாக நான் இருக்கிறேன் கடவுளில் நான் இருக்கிறேன் கடவுளாக இருக்கிறேன் உன்னை சார்ந்திருக்கிறேன் உன்னில் இருக்கிறேன் நீயாக இருக்கிறேன் எப்படி இருக்கும் உங்கள்கிட்ட இப்படி நான் உங்களை பார்த்து சொல்றேன் ஒருத்தர் பார்த்து சொல்றேன் உன்னை சார்ந்திருக்கிறேன் உன்னில் இருக்கிறேன் நீயாக இருக்கிறேன் அது வித்தியாசம் இருக்குது இப்போ என்பது அறியப்படுவதுங்கிறது அப்போ மோக்ஷரூபம் மோக்ஷுவரூபம்னா மோட்சம்ங்கிறது ஏதோ அடைய வேண்டிய ஒன்றுங்கிறது துவைத்த மதம் எல்லா மதம் அதான் விசிஷ்டா துவைதம் துவைதத்துக்கு தான் வேலை முக்தி என்பது அடையப்படுவது என்பது துவைத்த மதம் என்பது அறிந்து கொள்ளப்படுவது என்பது அத்வைத்த ஆ முக்தி இங்கேயே இப்பொழுதே இருக்கிறது நீ இறைவனாகவே இருக்கிறாய் உன்னை நீ மனிதனாக நினைக்க கருதி கொண்டிருக்கிறாய் அறியாமையால் சொல்கிறாங்க இல்லையா அந்த ஒரு உதாரணம் வழக்கமாக சொல்கிறது அது அதாவது நான் ஒரு சாதாரணமானவன் நான் இறை அனுபவம் பெற ஏங்கி கொண்டிருக்கிறேன் நான் இறை அனுபவம் பெற ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் என்றைக்கு இந்நாளோ அன்னாளோ ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமே அந்நாள் என்னாளோ நான் ஏங்குறேன் கடவுளுக்கா நான் ஏங்குறேன் உருகிறேன் தவிக்கிறேன் அப்படின்னு அது எங்கே எப்போ வரப்போகிறதுன்னு நினைக்கிறேன் அது எப்போது கடவுள் எனக்கு கொடுக்கணுமே இறைவா எனக்கு முக்தியை கொடுத்துக்கெல்லாம் கதையில படிச்சு வேணும்னு சொல்ல வந்தேன் இல்லையா ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் அதாவது நான் கடவுளுடைய அனுபவத்தை பெறணும் அப்புறம் சொல்கிறாங்க இல்லையா உனக்கு எப்படி தெரியும் என்ன சொன்ன ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு அப்படி சொல்லுவாங்களா இல்லையா அவர் யாரோ ஒருத்தர் காட்டுறாங்க பார்த்தீங்களா இவர் இறை அனுபவம் பெற்றவர் நான் இறை அனுபவம் பெறாதவன் நான் அவரை கும்பிட்டு அவரை மாதிரி அதாவது சொல்லணும் அவரை தொழுதால் எனக்கும் அந்த இறை அனுபவம் கொஞ்சமாவது கிட்டும் கொஞ்சமாவது கிட்டும் நான் எதுக்கு அவரை பூஜை பண்ணுறேன் நமஸ்காரம் பண்ணுறேன்னு தெரியுமா எனக்கும் அந்த காடு எக்ஸ்பீரியன்ஸ் ரியலைசேஷன் கிடைக்கணும் கிடைச்சா நான் லிபரேட் ஆக முடியும் ஆகையினாலும் நான் என்ன பண்ண முடியும் அவரை நான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லாம் நல்லதுதான் தப்பெல்லாம் கிடையாது அக்கிரம அந்நியாயம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது தப்பே இல்லை ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் மனிதனாகிய நீ இறை அனுபவம் பெறுவதற்கு ஏங்கி கொண்டிருக்கிறாய் உண்மை என்ன தெரியுமா இறைவனாகிய நீ இப்பொழுது மனித அனுபவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் எது கரெக்டு இறைவனாகிய நீ மனித உடலை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் ஆகவே நீ வந்து காட்ரியலைசேஷனெலாம் பண்ண முடியாது ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை தப்புன்னு விடு அவ்வளோதான் ஒன்று அச்சீவெல்லாம் பண்ண முடியாது நீ உன்னை ஒரு மனிதன் ஒரு உயிர் என்று உன்னுடைய தனித்தனியாக வைத்து கொண்டிருக்கும் தன்னுணர்வை பேருணர்வால் அழிப்பாயாக தன்னுணர்வை பேருணர்வால் அழிப்பாயாக அறிவால் அழிப்பாயாக உன்னை பற்றி நீ கொண்டிருக்கின்ற கருத்தை மாற்றிக்கொள்வாயாக உன்னை நீ அல்பம்னு நினச்சிக்கிட்டு இருக்க அதை முதல்ல மாற்று ஏன்னா உடம்போடையும் மனசோடையும் புத்தியோடையும் உன்னை சேர்த்துக்கிட்டா நீ அல்பமாக தான் உனக்கு தோணும் ஆனால் உடம்பு மனசு புத்தியோட உன்னை சேர்த்துக்காம இருந்தா நீ பூர்ணம்னு உனக்கு தெரியும் தூக்கத்தில் நீ பூர்ணமாக இருக்கியா அபூர்ணமாக இருக்கியா தூக்கத்தில் வந்து நான் நிறைய காடு ரியலைசேஷனுக்கு ஏங்குறையா நீ தூங்கிட்டு இருக்கிற போது முழிச்சுட்டு இருக்கிற போதான இந்த காடு ரியலைசேஷனுக்கு ஏங்குறதெல்லாம் வேதாந்தம் படிக்கிறதெல்லாம் தூங்குற போது காடு ரியலைசேஷனுக்கு ஏக்க மாதிரி அதனால சில பேர் சொல்கிறாங்க தூங்காமல் மு முழிச்சுக்கிட்டு கடவுள் அனுபவத்தை கடவுள் அனுபவத்தை பெற விரும்புகிறவன் தூங்கக்கூடாது தூங்கவே கூடாது சாப்பிடவே கூடாது செத்தாக போகிறது கடவுள் அனுபவம் பெற விரும்புகிறவன் குறவாத் தூங்கணும் குறவா சாப்பிடணும் என சொல்லலாமே அளவா தூங்கணும் சொல்லணும் நாம அது கிருஷ்ணரே அது கொள்ளிவிட்டர் யுக்தாஹாரவிஹாரஸ் யுக்தேஷ்டு யுக்தஸ்வப்னாவோகோபவதி துக்கியஸ்து யோகோஸ்தி நைகாந்தமனதாதிவப்னீல ஜாகிரோனுனி முடியும் ஆ யூஆர் ரியலி காட் என்னமோ தெரியலை இந்த மாயா ஜாலம் நீ வந்து ஹியூமன் ஃபார்மை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கேன்னு நான் சொல்லலை ஆதிசங்கரர் சொல்லுகிறார் வேதங்களின் அடிப்படையில் வேதாந்த சாஸ்திரங்களை விளக்கி இந்த உண்மையை உணர்த்துகிறார் ஆ இது ஆப்போசிட் நம்ம ஏதோ பண்ணனும் போராதுங்க எனக்கு சாதனை பத்தாது சொல்லிக்கிறோம் இல்லையா நான் பண்ற சாதனை பத்தாது நீங்க வேற ஜபத்தை நூத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி நாலு சாதனை பத்தாது அப்படி மனசுல ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஏக்கம் இருந்துட்டே இருக்கணும் அப்பத்தான் குரோத்னா அதாவது அப்படிலாம் உண்டு நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுத்துன்னா அப்புறம் குரோத் இல்லையா இது மெட்டீரியலிஸ்டிக் தியரி என்ன ஆனால் இருக்கணும் அது ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அது ஒரு சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது அதாவது பிராமணன் சந்தோஷப்படலேன்னா அழிஞ்சு போயிடுவான்னா க்ஷத்ரியன் சந்தோஷப்பட்ட அழிஞ்சு போயிடுவானா எப்படி பாருங்கள் பிராமணன் சந்தோஷப்படலேன்னா அழிஞ்சு போயிடுவான் க்ஷத்ரியன் சந்தோஷப்பட்டா அழிஞ்சு போயிடுவான் எதுக்குன்னு கேட்டால் விவகாரத்தில் இது அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் குவாலிட்டியை எப்போது இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் நிர்வாகத்தில் அதனால் வந்து திருப்தி அடையக்கூடாது இன்னும் பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணணும் சொல்லிகிட்டே இருக்கணும் பண்ணணும் அப்போ வந்து அது லைவாக இருக்கும் இல்லாட்டியே நான் ஸ்டாக்னென்ட் ஆகிடும் இதை செய்யணும் அதை செய்யணும் இங்கே இருக்கிறதுலாம் இப்போ தோண்டுப்பா அங்கே இருக்கிறதுலாம் அங்கே போடும் இதை பண்ண ஏதோ ஒரு ஜாபை கொடுத்துட்டே இருக்கணும் இல்லாட்டியும் எல்லாம் சோர்ந்து போயிடுவோம் அவனுக்கு எது கொடுக்கிறது தெரியாது படிக்கிறவ நல்ல காரியங்களை பண்றவன் எப்பவுமே யார் என்ன கொடுத்தாலும் திருப்தியா வாங்கிக்கணும் ஒருத்தர் வந்து நாலு நாள் கொடுத்தாரா சந்தோஷமா வாங்கிக்கணும் ஒருத்தர் பத்து கோடி ரூபாய் கொடுத்தாரா சரி அதுவும் சந்தோஷம் அதோட அது சந்தோஷப்படணும் நாலுடா கொடுத்தாலும் ஒரே சிரிப்பு தான் பத்து கோடி கொடுத்தாலும் அதே சிரிப்பு தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக பல் நீளதுன்னா சந்தோஷம் ஒரே மாதிரி ஆனால் க்ஷத்திரி அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் நிர்வாகம் பண்ணுறவங்களுக்குலாம் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிட்டே எதுக்குன்னா இது வேறு வேறு கோணத்தில் சொல்லப்பட்டது படிக்கிறதில் தரத்தை கூட்டலாம் அது வேறு விஷயம் ஆனால் வாழ்க்கையில் கிடைக்கிற பொருளில் பொருள் ஈட்டுறதில் சந்தோஷப்படக்கூடாது யார் க்ஷத்திரியன் அரசாங்கத்துக்கு நிறைய பொருளை சேர்த்து மக்களுக்கு நிறைய செய்யணும் எதுக்கு எது சொல்ல வந்தோம்னா ஆக இந்த முக்தி என்பது ஆதிசங்கர் இந்த மோக்ஷரூபத்தை முதல்ல கிளியர் பண்ணணும் எனக்கு எப்போவும் இந்த மோக்ஷத்தை பற்றி சொல்கிற போது விவேக சூடாமணி ஒரு ஸ்லோகம் ரொம்ப ஞாபகத்துக்கு வரும் முக்தியில் விருப்பம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான லக்ஷணம் சொல்கிறார் ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில் முக்தியில் விருப்பம் என்றால் என்ன முமுட்சுத்வம் முமுக்ஷுத்வம் என்றால் என்ன மோக்ஷத்தில் இச்சை என்பது என்னுடைய தன்மை என்ன விளக்கம் சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தை அப்புறம் சொல்கிறேன் தன்னுணர்வு என்பது முதல் அகங்காரம் முதல் உடல் வரையிலும் அப்படி போடணும் அகங்காரம் முதல் உடல் வரையிலும் அறியாமையால் கற்பிக்கப்பட்ட தொடர்பை அகங்காரம் முதல் உடம்பு வரையிலும் அறியாமையால் கற்பிக்கப்பட்ட தொடர்புகளை தன்னை பற்றிய உண்மையை உணர்வதன் மூலம் விடுபட விரும்புகின்ற முயற்சிக்கு முமுட்சுத்துவம் என்று பெயர் புரியுதா அகங்காரம் முதல் தேகம் வரையிலும் அறியாமையால் கற்பிக்கப்பட்ட பந்தங்களை தன்னை பற்றிய உண்மையை உணர்வதன் மூலம் விட்டுவிட முயல்வதற்கு விரும்புவதற்கு பெயர் அந்த ஸ்லோகம் சொல்றேன் அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்துமிச்சா முமுக்ஷுதா அகங்காரம் முதல் தேகம் வரை அறியாமையால் கற்பிக்கப்பட்ட பந்தங்களை தன்னை பற்றிய உண்மை அறிவினால் விட்டு விடுபு விடு விட விட்டு விட விரும்புகின்ற தன்மைக்குப் பெயர் மோக்ஷத்துவம் இந்த மோட்சங்கிறதுக்கே நிறையா அர்த்தம் இருக்குது நிறைய அர்த்தம்னா ரெண்டு அர்த்தம் பிரசித்தமாக இருக்குது ஒன்று விடுறது இன்னொன்று விடுபடுறது விடுபடுறது விடுறது விடுபடுறதுக்கும் என்ன வித்தியாசம் விடுபடுறது துவைத்த மோக்ஷம் விடுறது அத்வைத்த மோக்ஷம் விடுபடுறதுங்கிறதுாந்த மோட்சம் விடுறதுங்கிறது அத்வைத்த சித்தாந்த மோக்ஷம் விடுபடுறதுன்னா என்ன அர்த்தம் இந்த உயிரானது உடல் எடுப்பதிலிருந்து விடுபட வேண்டும் உயிரானது உடல் எடுப்பதிலிருந்து விடுபட வேண்டும் நான் விடுபட்டுட்டேன் அப்பா எல்லாம் விடுபட்டேன் எப்படியோ வீட்டிலிருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டோன்னு அப்பா அப்படின்னு வந்துட்டோன்னு வச்சுங்களேன் விடுபட்டுட்டேன் அப்புறம் வீட்லையே இருந்துட்டு வீட்டில் நடக்கிறதையே கண்டுக்காமல் இருந்துட்டோன்னு வச்சுங்களேன் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் யாரையும் கண்டுக்கிறது விட்டுட்டேன் இங்கே அங்கேயே இருக்கேன் விடுபடலை ஆனால் விட்டுவிட்டேன் அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருந்தால் அதெல்லாம் தோணும் இவன் என்ன பண்ணுறா அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறாங்க ஃபெடசல் ஃபேன் விடு பக்கத்து வீடு இந்த பக்கத்து வீடு இங்கே பண்றது விடுறதுனா என்ன அர்த்தம்னா முச்சுங்கிற தாத்துவம் எடுத்துண்டா மோக்ஷம்னா விடுபடுறது உடல் வாழ்க்கையிலிருந்து சம்சாரத்திலிருந்து விடுபடுறது சம்சாரத்திலிருந்து விடுபடுறதுங்கிறது மோக்ஷம் துவைத்த சித்தாந்தம் சம்சாரத்தை மதிக்காம விடுறது சம்சாரத்துக்கு காரணமான அஜானத்தை ஞானத்தினால விடுறது அது மோக்ஷம் ஆதிசங்கரர் மோக்ஷங்கிற தாத்துவுக்கு கிவ் அப்புங்கிற மீனிங் எடுத்துக்கிறார் விடுறது கிவ் அப் விட்டுடும் என்னத்தை விடுறதுன்னா ஒரு ஜீவன்கிற எண்ணத்தே விட்டுடும் அகம் பிரம்மாஸ்மி நாகம் ஜீவோஸ்மிட்டு நம்ம என் சாதாரண அடையணும் நன்னாள் மூளை மாத்திரம் கொஞ்சம் உபயோகப்படுத்தினா போறோம் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு ஆகையினால இப்ப புரிஞ்சுக்கோ இங்கேயே இப்பவே நீ முக்தனா தான் இருக்க பந்தத்தை விடு பந்த மோகத்தை கொன்றுவிடு அல்லால் எந்த மூச்சை நிறுத்திவிடு அவ்வளவுதான் அது மோகத்தை கொன்று விடுறது அவள் இல்லை நான் கடவுள்கிட்ட கேட்கிறார் அவர் இறைவா என் மோகத்தை கொன்றுவிடு கேட்டால் தப்பு இல்லை ஆனால் நம்ம முயற்சி பண்ணி மோகத்தை விடணும் மோகத்தை கொன்றுவிடு அறிவால் மோகத்தை கொன்று விடு விவேகத்தினால் அவிவேகத்தை அழிச்சுடு ஆக மோக்ஷரூப நிச்சயம் மோக்ஷுவரூப நிச்சயம்னா என்ன அர்த்தம் அதாவது நேச்சர் ஆஃப் லிபரேஷன் டெஃபனேஷன் ஆஃப் லிபரேஷன் அப்படி போடலாம் மோட்சஸ்வரூபம் முக்தி என்பதனுடைய லக்ஷணம் என்ன மோக்ஷம் என்பதனுடைய இலக்கணம் யாது அப்படின்னா அதிலேயே ரெண்டு மதம் துவைத்த மதம் முக்தி என்பது கர்மத்தினால் பாஹ காய்க்க வாட்சிக்க மானச கர்மங்களால் அடையப்படுவதாக துவைத்த மதம் சொல்லுகிறது அத்வைத்த சித்தாந்தம் ஆத்மாவை பிரம்மமாக புரிந்து கொள்வதன் மூலம் ஜீவாத்ம புத்தியை தியாகம் செய்வதுதான் முக்தி என்று சொல்லுகிறது எனவே அஜகஜாந்தர பேதா அஜகஜாந்தரம்னா அஜம்னா ஆடு கஜம்னா யானை ஆட்டுக்கும் யானைக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் அஜகஜாந்தர வேதா மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் யானைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் யானைக்கும் பூனைக்கும் சொன்னால் நல்லா இருக்கும் யானைக்கும் பூனைக்கும் உள்ள வேற்றுமை அது மாதிரி அப்ப நம்ம வந்து நம்ம என்ன சுவாமி நம்ம எந்த கட்சி இந்த கேயா அந்த கேயா அப்படின்னா நம்ம நான் வந்து நம்ம இந்த சம்பிரதாயம் அத்வைத்த சம்பிரதாயம் அதனால எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்போம் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து விஷயத்தை சொல்ல வேண்டியது நம்ம பொறுப்பு ஆஹ துவைத்த சித்தாந்தப்படி மோட்சமா ஏன் வச்சு ரெண்டே மதந்தான் அத்வைத்தம் துவைத்தம் துவைதத்துக்குள்ளே நிறைய பிரிவு இருக்குது சைவ சித்தாந்தம் இருக்கு, விசிஷ்டாத்வைதம் இருக்குது மாத்வ மதம் இருக்குது நிறைய மதங்கள் அதுக்குள்ளே இருக்குது துவைத்த மதங்களுக்குள் உட்பிரிவுகள் உண்டு அத்வைத்த மதத்தில் உட்பிரிவுகள் கிடையாது ஆள் வேணால் அத்வைதம் படித்தாலும் ராகத்வேஷம் போகாமல் இருக்கலாம் அது வேறு சமாச்சாரம் அப்படின்னா ரெண்டு மடமும் அத்வைத மடங்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்காங்க அப்படின்னு கேட்டுக்கலாம் அதெல்லாம் கேள்வி வரும் அது வேற சமாச்சாரம் ஆனால் அத்வைத சித்தாந்தத்தில் எல்லாருக்கும் அபிப்பிராயம் கிடையாது இந்த மடமும் அந்த மடமும் அத்வைதத்தை மாற்றி சொல்கிறதான அத்வைதத்தை மாற்ற முடியாது சரி அப்போ இந்த மோக்ஷரூபத்தை இத்தனை நேரம் பேசினேன் மோக்ஷரூபம் அதனால இதில் இன்னொரு விஷயம் மோக்ஷாதனமும் இருக்குது மோட்ச சாதனம் கர்மா துவைத்த மதத்தில் அத்வைத்த மதத்தில் மோட்ச சாதனம் ஞானம் புரிஞ்சுக்கிறது தான் இங்கேயே இப்போவே புரிஞ்சிக்கிறது தான் இங்கேயே மோட்சம் எங்கேயோ போய் மோக்மில்லை இந்த சரீரம் செத்து போய் அடையிற மோட்சம் இல்லை இந்த சரீரம் இருக்கிற போதே மோக்ஷம் ஜீவன் முக்தி ஏன்னா இந்த துவைத்த மதப்படி உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் உயிருக்கு விடுதலை இல்லை இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உயிரானது இறைவனை சார்ந்து வாழுமேயானால் இறைவன் இந்த உயிரானது இந்த உடலை விட்ட பிறகு உயிருக்கு மீண்டும் உடலை கொடுக்க மாட்டார் ஆக அது இறைவனுடைய அருளால் நிகழ்வது இந்த உடல் இறந்த பிறகு ஏற்படுவது ஆனால் அத்வைத சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்றால் இந்த உடல் இருக்கும் பொழுதே நாம் இந்த உண்மையை உணர்ந்து கொள்வது அதுக்கு தான் இவ்வளவு எனக்கெட்டு படிக்கிறோம் ஆஹ் அத்வைத்த சித்தாந்தப்படி சாதனம் என்னன்னா இங்கே புரிஞ்சுக்கிறது ஞானம்னா என்ன அர்த்தம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிறது தன்னை மெய்ப்பொருளாக உணர்வதே தன்னை முக்தனாக உணர்ந்து கொள்வது உடல் இருக்கும் பொழுதே துவைத்த மதப்படி சாத்தியம் பரோக்ஷம் கர்மசாத்தியம் கர்மசாத்தியம் செயலால் அடையப்படுவது அது பரோக்ஷம் நம்ம சத்தத்துக்கு பிறகு முக்தி அடைவோமா அடைய மாட்டோமா நமக்கு தெரியாது நம்பிக்கை அது ஃபெய்த்து பேஸ்டு அது நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லுவது கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரப்பா சொல்கிறாங்க இல்லையா ஒரு நாளைக்கு எல்லாரும் உலகம் முழுக்க எல்லாரும் எங்கள் மதத்தில் சேர்ந்துட்டா உலகம் முழுக்க இவன் சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு வருடத்தையும் செத்துருக்கான் அதனால் உலகம் முழுக்க எங்கள் வந்துட்டாங்கன்னா எங்கள் சாமி திரும்பவும் வருவார் வந்து நூறு வருஷம் ராஜ்யம் பண்ணுவார் பிறகு எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்லுவார் கல்லறையில் இருக்கிற அத்தனை பேரையும் எழுப்புவார் எழுப்பி அத்தனை பேருக்கும் தீர்ப்பு சொல்லி முக்தியை கொடுப்பார் இப்பவே சேரல நிச்சயமா உனக்கு நரகம் அவங்க சொல்றாங்க அது நம்பிக்கை நம்பிக்கை ஏன்னா இன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டானே இன்னைக்கு முழங்கால் வலி போயிடுச்சே ரெண்டு மாசமா முழங்கால் வலி தாங்க முடியாம தவிச்சிட்டு இருந்தேன் வந்து வீட்டில் தினம் ஜபம் பண்ணாங்க மூலம் வங்கால் வழி போயிடுச்சு அல்லையா இல்லையா போயிடுச்சு முழங்கால் வழி போயிடுச்சு அதனால வந்து உடனே சொல்லணும் நீங்க எல்லாரும் உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் சாமி நீங்க என்ன மாறிட்டீங்களான்னு அதனால நிச்சயமா அவர் தான் இந்த முழங்கால் வழியை தீர்த்து வச்சதுக்கே கண்டிப்பா கிடைக்கும் நம்புறோம் இவன் ஏற்கனவே அஞ்சாறு டாக்டர்கிட்ட பார்த்துருக்கான் அது ஏதோ ஒன்று கிளிக்காயிருக்கு அது மாத்திரமில்ல சொல்லி கொடுத்தவனுக்கு ரெண்டு வாரமாக முழங்காது வழி அது வெளியில தெரியாது அவன் வேற எங்கேயோ போய் மருந்தடங்கின்னு இருக்கான் இது நம்பிக்கை அந்த முக்திங்கிறது இறந்ததுக்கு பிறகு வருங்க சங்கராச்சாரம் நம்பாதப்பா இங்கேயே இப்போ இருக்குது அபரோக்ஷம் பிரத்யம் ஞான கம்யம் அறிவாளடைய தான் மோட்ச மோக்ஷாதன நிச்சயம் மோட்ச ஸ்வரூப நிச்சயம் இதை நீங்கள் அடிக்கடி பண்ணணும் மோக்ஷுவரூப நிச்சயம் மோட்ச சாதன நிச்சயம் இது கிளாரிட்டி இல்லைன்னு நான் எத்தனை தடவை சொல்ல தயாராக இருக்கேன் மோக்ஷஸ்வரூப நிச்சயம் மோட்சசாதன நிச்சயம் சாதனம் என்னது ஞானம் என்ன ஞானம் என்னை எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேருணர்வாக உணர்ந்து கொள்வதுதான் இதற்கு வழி நானிய பந்தா வித்தியதேயனாய வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தா சுகமாத்தியந்தந்திக்கம் எத்தது புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம் வேத்தி எத்தன சைவாயம் ஸ்திதலதி தத்துவதா ஆக இந்த ஸ்லோகங்களுடைய அடிப்படையில் நம்ம சிந்தித்து பார்த்து புரிஞ்சுக்கணும் அதுதான் விஷயம் மோட்ச சாதனம் என்னது ஞானன்னு வந்துவிட்டோம் அப்போ அந்த ஞானம் வந்து என்ன ஞானம்னு கேட்டால் நான் முழுமையானவன் எல்லா உடலுமாக இருப்பவன் கைவல்யோபனிஷ சொல்லுகிறது மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம் தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம் அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன அனைத்து இதுலேயும் படிக்க போகிறோம் இந்த உபனிஷத்திலையும் வரப்போ அனைத்தும் என்னிடமே நிலை பெற்றிருக்கின்றன என்னிடமே ஒடுங்குகின்றன நான் அந்த இரண்டற்ற மெய்ப்பொருளாக இருக்கிறேன் ஆஹ் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணும் ஞானம் வரணும்னு சொல்லிட்டோம் ஞானம்னா என்ன ஞானம்னு கேட்கணும் அடுத்தது சாத்திய நிச்சயா சாதன நிச்சயா ஆ சாத்திய நிச்சயம் சாதன நிச்சயம் ரெண்டும் பண்ணணும் இப்போ இதை பண்ணி புரிஞ்ச பிறகு இப்போ என்னென்னா ஞானம்தான் சாதனம்னோ ஞானம்னா என்ன ஞானம்னு பார்த்துட்டோம் ஆத்மாவை பிரம்மமாக புரிஞ்சுக்கிறது ஜீவனை பிரம்மமாக புரிஞ்சுக்கிறது தான் மோக்ஷத்துக்கு சாதனம் ஜீவனை பிரம்மமாக புரிஞ்சுக்கிறது தான் மோட்சத்துக்கு சாதனம் மோட்சம்னா ஞாயம் வச்சுக்கணும் அடையப்படுறதில்லை இப்போவே இருக்குது இப்போ நம்ம கேட்கலாம் இப்போ நம்ம சொல்கிறோம் நீ ஆனந்தமாக இருக்கிறாய் அழுதுன்றிருக்கான் ஒருத்தன் நீ ஆனந்த வடிவம் ஏன்ப்பா எழற அப்படின்னா நான் ஆனந்தம்னா எனக்கு ஏயா தெரியலம்மா கேட்பானா மாட்டானா நான் ஒருத்தர் அழுதுண்டு வரான்னு வச்சுங்களேன் அப்போ கேட்குறேன் அழுதாக இருந்ததுக்கு என்ன காரணம் கேட்டு அந்த காரணத்துக்கு விஷயம் பதிலை சொல்லி அனுப்பிச்சிட வேண்டியதுதான் நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தைக்கு ரொம்ப அழறான்னு ஏன் அழுகிறாய் நீ பேரின்ப வடிவம் பேரின்ப வடிவம் நீ முழுமையானவன் எங்கும் நீக்கமர நிறைந்தவன் அனைத்து பொருளும் உன்னுடையது எல்லாம் நீயே அப்படின்ன உடனே இதையேயா எனக்கு புரியலேம்பான் எல்லாம் நானே சொன்ன நீ எதையும் அடைய முடியாது அதுவாகவே நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அதுவாகவே நான் இருந்தால் அதுவாக நான் இருக்கிறேன் என்பது ஏன் எனக்கு தெரியவில்லை சுவாமி அதுக்குதான் சாந்தோக்கிய உபநிஷத்தை உருப்படியா படிக்கணுங்கிறேன் அதுக்கு தான் நீ சாந்தோக்கிய உபனிஷத்தை படிக்கணும் நீ படிச்சாதான் உனக்கு அந்த உண்மை தெரியும் ஞானம்னா என்னென்னு பார்க்கணும் இப்போ என்னதுன்னா அதாவது மோக்ஷரூப நிச்சய மோக்ஷாதன நிச்சய நிறைய பேர் என்ன சொல்லுவோம் கர்மத்தினால் முக்தி அடையலாம் பக்தியினால் முக்தி அடையலாம் யோகத்தினால் முக்தி அடையலாம் சாப்பிட்டு கூட முக்தி அடையலாம் சும்மா நான் சொல்கிறேன் எதில் வேணாலும் முக்தி அடையலாம் முக்தி அடைய மூவாயிரம் வழிகள் அப்படிலாம் இல்லை ஆகையினால் என்னென்னா மோட்ச சாதனம் ஞானம் ஞான சாதனம் என்ன ஆஹ சாத்திய நிச்சயா சாதன நிச்சயா சாத்திய ஸ்வரூப நிஷயா சாதன ஸ்வரூப நிஷ சாதனம் என்னப்பா அப்படின்னா கர்மா இல்லை பக்தி இல்லை அதெல்லாம் வேணும் யார் வேண்டான்னு ஞானம் ஞானத்துக்கு சாதனம் என்னன்னா ஞானத்துக்கு சாதனம் என்னன்னு இது நாளைக்கு சொல்றேன் ஞானத்துக்கு சாதனம் என்னன்னு கேட்டா சாஸ்திர விசாரம் வேதாந்த சாஸ்திர விசாரந்தான் ஞானத்துக்கு சாதனம் அதுவும் வேதாந்தம் வேற சாஸ்திரம் படிக்கக்கூடாது தர்க்க சாஸ்திரம் படித்தா மோட்சம் கிடைக்குமா வியாக்கரண சாஸ்திரம் படித்தா மோக்ஷம் கிடைக்குமான்னு கேட்டா அந்தந்த உலகத்தில் வேணா அந்தந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஜீவனுக்கு மோக்ஷங்கிறது வேதாந்தசாஸ்திர விசாரத்தினால்தான் வேதாந்த விஜான சுனிஷிதா சன்னியசோகாத் தயுத்த சுவா தேக்கேத்து பராந்த காலே பராம்தாத் பரிமுச்சியு சர்வே ஆகையினால வேதாந்த உபனிஷத்து இப்போ இப்போ எதுக்கு படிக்கிறோம்னா இதை படித்தா எனக்கு ஞானம் வரும் ஞானம் வந்தால் என்ன வரும்னா எனக்கு இருக்கிற அகங்காரம் போய் அகங்காரம்னா இந்த இடத்துல தன்னுணர்வு இண்டிவிஜுவாலிட்டி அது என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நான் ரிமூவ் பண்ணிடுவேன் அப்புறம் வந்து என்னையே நான் நீக்கிற போது என்னுடைய நன்மை தீமையை குணங்களை கு குணத்தையும் குற்றத்தையும் எடுத்துக்கவா போகிறேன் என்னை என்னையே அழிப் என்னையே அழிப்பேன்னா நர்த்தோம் இந்த குறுகிய நானை பரந்த நான் என்று நான் உணர்வதன் மூலம் குறுகிய நான் என்கின்ற உணர்வை அழித்து விடுவேன் அதே போல உங்களையெல்லாம் பார்க்கிற போது ஒரு நான் குறுகிய நானா பார்த்தா எனக்கு துக்கம் உங்களை பறந்த நானா பார்த்தா ஆன நானெனும் பொய்யை நடத்துவோன் நான் ஞான சுடர்வானில் செல்லுவோன் நான் ஆன பொருள்கள் அனைத்திலும் விளங்கும் தூய அறிவு நர்ஜோதி நான் பாடியிருக்கர் பாரதியர் ஆகையினால் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நாம் படிக்கிறோம் நான் இப்போ முக எல்லாம் பூர்த்தி பண்ணுறேன் இப்போ என்னென்னா நமக்கு புருஷார்த்தம் நிச்சயம் வேணும் பணம் சம்பாதிக்கிறது லட்சியம் இல்லை அது ஏதோ இந்த உடம்பை நடத்துகிறதுக்கு தேவையானது இருந்தால் போதும் குடும்பம் நடத்துகிறதும் பரம புருஷார்த்தம் இல்லை புண்ணியம் பண்ணுறதும் எனக்கு பரம புருஷார்த்தம் இல்லை எனக்கு முக்தி அடைகிறது பரம புருஷார்த்தம் அந்த முக்தி அடையிறது அடையிறதுன்னு ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் அந்த முக்தி அடையிறது தான் எனக்கு பரமபுருஷார்த்தம் அந்த முக்திங்கிறது இங்கேயே இப்பொழுதே இருக்கிறது என்று அதை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறேன் அந்த முக்தி என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்பதால் அதை அந்த புரிந்து கொள்வதற்கான கருவி என்னவென்றால் வேதாந்த சாஸ்திர விசாரம் வித் சம்பிரதாய வித் வித் இங்கிலீஷ் வித் வித் சம்பிரதாய வித் இந்த வித்து வந்து சம்ஸ்கிருத வித் வேதாந்த சாஸ்திர விசாரம் வித் சம்பிரதாய வித் நல்லா தான் இருக்குது இப்படி பேசினா இதுவாக வந்துட்டுதான் இருக்கும் சம்பிரதாயம் தெரிஞ்சு நல்லா முறையாக சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்கிட்ட போய் முறையான புஸ்தகத்தை பொறுமையாக படிக்கணும் படித்தா அப்புறம் என்ன ஆகும்னா நவிழ்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்ன அழகான குரல் பாருங்கள் சொல்ல சொல்ல அந்த நூல் நயம் கொடுக்கறதுங்கிற அதுபோல் பழக பழக பண்புடையாளர் தொடர்பு பயில் தோறும் நயம் நல்ல நன்மையை கொடுக்கும் ஓம் ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேதவிபாகினே வியோம வியாப்த தேஹாஜ தட்சிணா மூர்த்தஜே நம ஐயனேயனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றீ உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ாரி ஓ ஆகருநாஸ்மீ